நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பால மேலும் உடல் எடை அதிகரிக்க கூடிய மருந்து என்னென்னு பார்ப்போம் வாங்க முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம் கால் தேய்கரண்டி நெய் ஒரு தேய்கரண்டி முருங்கை விதைப்பொடி ஒரு தேய்கரண்டி பூசணி விதைப்பொடி தேவையான அளவு பனங்கற்கண்டு தேவையான அளவு பால் நம்ம ஸ்டோபிட்டு வானல்ல நெய் ஊத்திருவோம் நெய் உருக்கிறதும் முருங்கை விதைப்பொடி பூசணி விதைப்பொடி ரெண்டையும் போட்டு நெய்லேயே கொஞ்சம் வதக்கிட்டு பணம் கற்கண்ட தண்ணீர் விட்டு கரைச்சிக்கலாம் இந்த கரைசலை எடுத்து இந்த பொடியில் கலந்து நல்லா வேக விடுவோம் நல்லா கஞ்சி பதத்துக்கு வெந்ததும் அதில் பால் கலந்துட்டு கொதிக்க விடாமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தீநீரை தினமும் குடிச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும் அது மட்டும் உடலுக்கு பலமும் கூடுகிறது மெலிந்த உடலும் பொலிவு பெறும் இந்த உடல் எந்த அதிகரிக்கிறதுக்கு மட்டும் இந்த மருந்து பயன்படாதுங்க ஆண் மலடு நீங்கவும் இந்த மருந்து பயன்படும் என்ன நீர்களே இந்த துளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்